அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹு அலிவசம் அவர்களிடம் காட்டரபிகள் வந்தார்கள் உங்கள் வீட்டு சிறுவர்களை நீங்கள் முத்தமிடுவீர்களா என்று கேட்டார்கள் ஆம் என நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனினும் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நாங்கள் முத்தமிட மாட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள் அப்போது நபி சொல்லு அலேஹி அவர்கள் உங்களின் இதயங்களில் இருந்து கருணையை அல்லாஹ் எடுத்து விட்டான் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள் புகாரி ஐந்து ஒன்பது ஒன்பது முஸ்லிம் இரண்டு